முப்பத்தி அவர்கள் கூறியதாவது நாங்கள் நபி சொல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தோம் அப்போது நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சிலர் வேகமாக வரும் சப்தத்தை செவியிட்டார்கள் தொழுகையை முடித்ததும் உங்களுக்கு என்ன இவ்வளவு வேகமாக வந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு ஜமா தொழுகைக்காக விரைந்து வந்தோம் என்று பதில் கூறினர் அதற்கு நபி சல்லாஹ் அலிஹிவசம் அவர்கள் அவ்வாறு செய்யாதீர்கள் தொழுகைக்கு வரும்போது அமைதியான முறையில் வாருங்கள் உங்களுக்கு கிடைத்த ரகாத்துகளை ஜமாத்துடன் தொழுங்கள் உங்களுக்கு தவறி போனதை பூர்த்தி செய்யுங்கள் என்று கூறினார்கள்